வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜப்பானில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு குரு சர்ச் தேவாலயத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் நூற்றி பேர் உயிரிழந்தனர் நார்வே நாட்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய தீ இதுவாகும். எதுவாகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆப்கானிஸ்தான் அரசை உருவாக்க கண்டமாக் உடன்பாட்டில் ரஷ்யாவும் பிரிட்டனும் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜார்ஜியா மக்களாட்சி குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இலங்கையில் இனக்கலவரம் கொழும்பு நகருக்கும் பரவியது தமிழர்களின் வீடுகள் கடைகள் வாகனங்கள் தீக்கிரக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் கயானா விடுதலை அடைந்தது கயானா என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜப்பானை தாக்கிய ஏழு புள்ளி ஏழு அளவிலான நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக 104 நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய கொடியை ஏற்றுக்கொண்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பல்லோ பத்து விண்கலம் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் தனது அடுத்த திட்டத்திற்கு தேவையான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மார்ஸ் ஒடிசி விண்ணூர்த்தி செவ்வாய்க்கோளில் நீர்படிவுகள் இருப்பதை கண்டு அறிவித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அலெக்சாண்டர் புஷ்கின் ரஷ்ய கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மகா வைத்தியநாத யர் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மனோரமா தமிழ் திரைப்பட நாடக நடிகை இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா அப்பா துறை தமிழறிஞர் இந்நாளின் சிறப்புகள் ஆஸ்திரேலியா தேசிய மன்னிப்பு நாள் ஜார்ஜியா தேசிய நாள் போலந்து நாட்டில் அன்னையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே